அத்தியாச பாஷ்யத்தையே நான் உங்களுக்கு திரும்பவும் வரிசை பண்ணுவோம் அந்த கோஷனை சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்க புள்ளியிலோ என்ன தெளிவுப்படுத்துறதுன்னு யோக டாபிக் ஆரம்பிச்சு நிச்சயி பதித்தம் சுத்தம்ங்கிற வரைக்கும் அத்தியாசம் சம்பவிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் நேற்று சொல்லியிருக்கேன் திரும்பவும் நினைவுபடுத்து அசனிய கர்மகாண்டியாஸ்திரம் படிக்கணும் எதுக்கு நீ போகணும் அத்தியாசம் இருக்கு தேகாத்ம புத்தி இருக்கு அதை நான் நீக்கிறதுக்காக நான் பண்ண இல்ல இல்ல நீ வந்து கர்மா பண்ணணும் அக்னிஹோத்திரம் வாழ்நாள்ர்மத்தை அனுஷானம் ஜென்மாவை தவிர தர்மத்தை சன்னியாசம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க கட்சி சாகர வரைக்கும் தர்ம அனுஷ்டானத்தை விடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை கட்சி அவங்களும் வேத பிராமணியவாதிகள் நாமும் வேட பிராமண்டியவாதிகள் வேட பிராமண்டியவாதிகள் ஆகிய நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அபிப்பிராய எதிர்க்கிறவன் கர்மகாண்டி சாயங்களை பத்தி ஆனாலும் இந்த போர்ஷன்ல இதுல வந்து முக்கியமான பூர்வபக்ஷி கர்மகாண்டி நல்லா ஞாபகம் இந்த அத்தியாச பாஷ்யத்துல பூர்வபக்ஷியா இருக்கிறவன் கர்மகாண்டி இது வந்துடும் தோன்றது விஷயத்த பார்த்தா அத்தியாசம் சம்பவிக்க முடியாதுங்கிற மாதிரி தெரியுது ஆனா சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதுனாலே தெரியறது அத்தியாசம் இருக்கு மே தவிர்த்திகரம்தான் படிக்கிறதோ பிரம்மனை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ பாரமா பாரமார்த்திக வியாபகாரிகளை தெரிஞ்சதுக்கு பிறகு வியாபகாரிகம் வந்து நிச்சய தெரிய போகுது பாரமார்த்த தன்மை இருக்கும் இல்ல பாரமார்த்திக தன்மைங்கிறத வச்சு பேசணும் ஒப்பிட்டு பேசணும் எதை வச்சுன்னு பேசணும் இதை வச்சுன்னு பேசணும் அதனால வியாபகாரிகத்தன்மை நீங்கின உடனே வஸ்து புரிஞ்சுட போது அவ்வளவு மௌனமே அவசிஷம் உத்தரம் அப்ப என்ன சொல்ற முதல்ல சொல்ற அத்தியாச நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா அத்தியாசம் நடக்கவே நடக்காது அத்தியாசம் ஏன் நடக்காது நடக்காதுக்கு காரணம் என்ன விருத்தையோஹ ரெண்டும் இருளும் வெளிச்சமும் இருக்கு எங்கையாவது வெளிச்சத்துல இருளை சேர்க்க முடியுமா இருளை வந்து வெளிச்சத்துல சேர்க்க முடியுமா இருளையும் வெளிச்சத்தையும் ஒன்னாக்கிட்டான்னு சொல்ல முடியுமா ஆகையினால இதுலதான் சாதிருஷ்யம் இல்லைன்னு சொன்ன சாதிசியம் என்ன சொன்னேன் பிரகாசமான பிரகாசமான அத்தியாசத்துக்கு நாலு வேணும்னு சொல்லு அதை திரும்ப சொல்றேன் அதாவது அத்தியாசத்துக்கு வந்து விஷயத்துவமா இருக்கணும்னு அவசியம் இல்லை விஷயமா இருந்தாலே போற நான் இருக்கேங்கிறதே போறோம் என்ன நான் தப்பா தெரிஞ்சுக்கிட்டு விளங்கிறதே போறும் ஆக இது வந்து ஒன்னும் விதி கிடையாது என்பதே போலும் அதை சரியாகவும் விளங்கிக் கொள்ளலாம் தவறாகவும் விளங்கிக் கொள்ளலாம் எதையுமே என்னை நான் சரியாகவும் விளங்கிக் கொள்ளலாம் என்னை நான் தவறாகவும் விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில உலக வாழ்க்கையில அப்படி அனுபவத்துல இருக்கு அத்தியாசம் நடக்காம இப்ப என்னுடைய பிரவிற்த்தி என்ன அகம் சம்சாரி அஸ்மி ஐயம் சம்சாரா கதம் ஆகத்தா கோனாமு கதமேஷ ஆகத்தா ஆத்மா தயோர் விவேகே தான் அப்படி சொல்லி இருக்கு விவேகூடாம எனக்கு சம்சாரம் எப்படி வந்ததுன்னு கேட்கிறேன் சொல்றது சம்சாரம் வந்து கற்பனை அது எப்படி கற்பனை விசாரம் பண்ணு அது கற்பனை புரியும் கர்மகாண்ட பாக்குற போது இது தம பிரகாசிரகாசாவது இத போய் எப்படி புழப்பிக்க முடியும் இதே அத்தியாசம் பண்ண முடியும் நடக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய அபிப்பிராயம் நம்ம என்ன பிரத்ய விஷயமா இருந்துருவோம் இனிமேதான் எடுத்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோங்க ஆகையினால் அத்தியாசம் கிடக்காது ஆனா பதில் என்ன சொல்றோம்னா சத்தியான் கரணம் பக்தி இத்தர தர அவிவேக்கேன யாருக்காவது நீங்க சாதாரணம் வேதாந்த படிச்சதுனா நமக்கு புரியுது தேகம் வேற ஆத்மா வேற புரியுது நிறைய பேர் ஊர்ல இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொன்ன புரிய வேண்டியது இல்லையம்மா முதல் முதல்ல கேட்கிறோம் நம்ம வந்து முத முதல்ல கேட்டது எப்படி இருந்தது நமக்கு இப்ப வந்து ஊர்ல யாரையா போய் கேட்டவனா தேகம் வேற அப்படி விவகாரம் பண்றவங்க இந்த சண்டை போடுறவனையெல்லாம் போய் பாரு புதுசா சண்டை கொண்டு அடித்தட்ட ரகலையில இறங்குறாங்களே இவன் அவன அடிச்சுக்கிறானே அவனுக்கு யாருக்காவது விவேகம் இருக்குமா ஒருத்தனுக்காக அவன் வந்து இந்த சரீரமே நான் பரிபூர்ணமா நினைக்கிறானே அவன் நினைக்கிறான் இவன் வந்து திட்டு இவன் வந்து அவனை நிந்தனை பண்றான் நிந்தன பண்ண உடனே அவனுக்கு அந்த நிந்தனைங்கிற ஒருத்தனை பார்த்து அவன் வந்து அழகா இல்லைன்னாலோ மூஞ்சிய பாரு மூஞ்சியே அப்படிங்கிற சொல்றான் மூஞ்சிய பாரு ஊஞ்சியே சொன்ன உடனே விவேகமா இருக்கு ஓ மூஞ்சி ரொம்ப இதா இருக்காக்கும் திட்டான் இப்ப யாருக்காவது சரீ வேறே நான் வேறங்கிற ஞானமே இல்லையே அதனால்தானே அத்தியாசம் அந்த விவகாரம் நடந்துட்டு அவனுக்கு யாருக்கும் அந்த போட்டிருக்கிறவரே தர அவிவேகி அன்யோன்யஸ்பின்யாத் தான் படிச்ச உடனே சிரிப்பாவி வச்சிருந்தோம் எவ்வளவு முட்டாள் தனமா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு அவனே என்ன பண்ணுவான் விவேகம் வந்த பிறகு விவேகம் வரத்துக்கு முன்னாடி என்ன அத்திய அவிவேகேன இத்தரையர அவிவேகேன முழுக்க முழுக்க வேறையாக இருக்கு விசாரம் பண்ற போது மாத்தம்தான் முழுக்க முழுக்க வேறையாக இருக்குங்கிறது விசாரம் பண்ற போது தெரியுது உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் சொல்ற தெரிந்து கொள்ளாதவருடைய உள்ளத்திலும் நீ இருக்கிறாய் மாணிக்கவாச்சுதான் விவேகம் இல்ல வச்சிருந்து பேசக்கூடாது ஒரு அஜ்ஞானிய மனசுல வச்சிருந்து பார்க்கணும் ஒரு பூர்ண அஜி மனசுல வச்சுக்கணும் இந்த முதல்ல என்ன சொல்றான் கர்மகாண்டி விஷயம் தெரிஞ்ச கொஞ்சம் சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு ஆத்மாவோட தர்மங்கள் லட்சணங்கள் அனாத்மாவோட தர்மங்கள் லட்சணங்கள் எப்படிப்பா சேரும் இது சேருங்கிறது வந்து நீ எப்ப சொல்ற சேரும் சேராங்கிறது எப்படி சேரும் இப்ப கேக்குற இல்ல இது எதுனால கேக்குற நீ வந்து விஷயம் தெரிஞ்சுக்க அதனாலதான் போட்டிருக்க ஆத்ம விஜா பிராக் பிராக தசாபூத ஆத்ம விஜா பிரவர்த்தமானம் சாஸ்திரம் பாஷ்யத்துல இருக்கு கடைசியில இருக்கு கடைசிக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல வரும் ஆமாவிஷய முக்கிய ஆவியவ் விஷயத்த இதெல்லாம் அப்புறம் சொல்றாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அத்தியாசமே இல்லன்னு சொல்ற பொழுது அத்தியாசத்தை நீக்கறதுக்கான பிரவருத்தில நம்ம ஈடுபட வேண்டியது இல்லை அத்தியாசத்தை நீக்கிறதுக்கான பிரவருத்தில நம்ம எப்ப ஈடுபட வேண்டியது இல்லையு சொல்றோமோ அப்ப வந்து அதுக்காக படிக்க வேண்டியது இல்ல விசாரம் பண்ண வேண்டியது இல்லை விசாரம் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்ற போது அதுக்காக ஒரு வாழ்க்கையே ஒதுக்குறது தேவையில்லை சந்நியாசமே தேவையில்லை அப்ப என்ன பண்றதுன்னா ஏதோ சொன்ன கர்மா கிட அழகா பண்ணிக்கொண்டு பூஜை பண்ணு ஜபம் பண்ணு தியானம் பண்ணு தியானம் தியானம் நான் தேவையில்லை சகுண பிரம்ம உபாசன பண் எல்லாம் சத்தியிருந்துனீகரணம் நடக்கத்தான் செய்கிறது அத்தியாச நசம்பவத்தீட்டி பூர்வபக்ஷி அத்தியாசேவ இத்தாந்தினா உத்தரம் தீயத்தை கேச்சி வதந்த அன யாரணியாருடையது அவாசா அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொன்னார் இதுவும் தான் மேல சொன்ன ஒன்றினுடைய ஒன்றினுடைய தர்மத்தை வேறொன்றினுடையதாக பாப்ப சிற்பில இருக்கிற படபெழப்பா வெள்ளியோட படபெழப்பா நினைக்கிறேன் கையத்துல நீளமா இருக்கு அது வளைஞ்சிருக்கு அது வந்து தடியா இருக்கு ஆனா என்னன்னா பாம்பு பெருசு இருக்கு நீளம் இருக்கு படைஞ்சிருக்கு எல்லாருந்து படமே எடுத்துருவோம் ஆக அதெல்லாம் சொல்றோம் அதனுடைய நீளம் வந்து சத்தியம் ஆனா அது வந்து பாம்புன்னு சொல்றோமே அது நிச்சயம் திருஷ்டாந்தத்துல இருக்கும் சத்தியம் தான் பாரமாதிக சத்தியம் வியாபகாரிகளை வளஞ்சிருக்கிறது வியாபகம் நினைக்கிறது நிச்சயம் அனுப்ப இப்படி சத்தியான் நிச்சுனீக்கரணம் பண்ணி இருக்கும் அதுல சொன்னதுனால இங்க ஆத்மா அந்த அத்தியாச லட்சணம் சொன்னதுக்கு பிறகு இங்கதான் வேண்டி பிரத்யேகாத்மனி அபிஷய அத்தியாசம் பிரத்யம் சொன்னேன் இல்லையா பிரத்யமா இருந்தா தான் அத்தியாசம் நடக்கும் அப்படிங்குற வானம் வைக்கப்படுறதுனால அதுக்கு பதில் அப்படி ஒன்னும் கிடையாது இது ஒன்னும் ஜனரல் ரூல் கிடையாது அப்படி இல்லை அஸ்மிர விஷயத்து அபரோட்சாத்மேரவியும் நியமம் கிடையாது அப்பிரத்தே ஆகே சாதிஷ்யம் சொன்னார் இல்லையா சாதரிசியத்துக்கு திருஷ்டாந்தம் ஆகாஷம் தான் இல்லைனாலும் நடக்கும் திருஷ்டாந்தாற்ற ராமராவண யுத்தம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டாங்க ஆஞ்சநேயர்கள் ஆஞ்சநேயர் சொன்னார் கதனம் கதனாதாரம் சாகர சாகரோபா திருஷ்டு சொல்ல முடியாது ஆகாயம் வந்து எப்படி இருக்கு ஆகாயம் மாதிரி ஆகாஷா கதம் வர்த்தத்தேன் ஆகாஷத்து வர்த்தத்தேனா சாகரம் எப்படி இருக்குன்னா கடல் எப்படி இருக்குன்னா கடல் கடலா இருக்கு கடலை நீங்க கடலுக்கு ஓமை சொல்ல முடியுமா ஆகாயத்திற்கு ஓமை சொல்ல முடியுமா ஆனா ஓமை இல்லாட்டாலும் கடலை நீலக்கடல்கிறான் நீலவானம் தமிழ்ல நீலவானம் நீலக்கடல்ங்கிறான் இதுக்கு பேரு ஏமி அத்தியாசம் இல்லையா இந்த நீளம் இல்லாதத நீளம்னு சொல்றோம் அப்புறம் வந்து அது வந்து கொப்பரையை கலத்தி வச்ச மாதிரி இருக்கு தல தலம் மலினத்தாதி ஆகாசம் ஒரே அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றோம் நீரூபமான ஆகாசத்துல இதெல்லாம் அத்தியாசம் பண்றோம் அங்க என்ன சாதிருஷ்யம் இருக்கு கயிறு பாம்புதான் சாதிருஷ்யம் இருக்கு சொல்லலாம் பாம்புக்கும் கயிறுக்கும் நிறைய சாதிருஷ்யம் இருக்கு ஆகாசத்துல வந்து அத்தியாசம் பண்றதுக்கு சாதிருஷ்யம் என்ன இருக்கு ஆனா அத்தியாசம் நடக்கிறதோ இல்லையோ ஆக என்னால அதை சொல்லி அதனால இங்க நீங்க பாத்துக்கணும் இந்த இடத்துல ரெண்டையும் நீங்க சொன்னதாக அர்த்தம் பண்ணிக்கணும் அதாவது பிரத்யவத்வம் சாதிஷ்யத்துவம் அப்படி சொல்லணும் பிரத்யத்துவம் சாதிஷ்யத்துவம் அப்புறம் வந்து முதல்ல தமப்பிரகாசத்திருந்த சுபயோகங்கிற போது ஆத்மா தெரிஞ்சிருக்கிறதுனால அஜாத்தும் கிடையாதுன்னு நீங்க போட்டுக்கணும் அஜமும் கிடையாது அந்த இது அதாவது நிறைவேற்றப்பட வேண்டும் வாய்ப்பே இல்லை எனவே அத்தியாசம் இல்லைங்கிறது பூரிபக்ஷம் நம்ம வந்து இதை நீங்க அதுல சேர்த்து தம பிரகாசம் விருந்த சுபாயம் சொன்னதுனால ஆத்மா நல்லாவே தெரியறதுனால அது அஜ்ஞா தத்துவமும் கிடையாது ஞாபகத்துவமா இருக்கிறதுனால வ விஷய அத்தியாசி கயிறு சரியா தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா கயிறு வந்து பாம்பா பார்க்க முடியாது கயிறே தெரியலன்னாலும் பாம்பை பார்க்க முடியாது ஆஹ் தெரிஞ்சுன்னு தெரியாம இருக்கிற வேலையும்தான பார்க்கணும் மாறி அது அங்க வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது வேற விஷயம் ஆனா இங்க வந்து இங்க என்ன சொல்ற அது தெரியல கயிறு தெரியாதனால்தான் பாம்பு தெரியுதுங்க இங்க என்ன சொல்றோம்னால்தான் அனாத்மா தெரியறது ஆத்மா தெரியணும் பிரத்யம் சொல்லி ஆகணும் அத்தியாசத்துக்கு பிரத்யத்வம் இருக்கணும்னு விதி கிடையாது பிரகாசமானத்துவம் போரும் அதுக்குதான் இந்த பாஷ்யம் இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் சாதிருஷ்யத்தையும் நீங்க இதில் சேர்த்துக்கணும் நடக்கிறது வந்து அகங்கிற இது இருக்கு அந்த சாமானிய அம்சம் தெரியறது விசேஷ அம்சம் தெரியலப்பா விசேஷ அம்சம் வந்து பிரம்மன் பிரியம்சம் தெரிய மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது அந்த தச்ச இடம் சப்தத்துக்கு விஷயம் இருக்கேன் சாமானிய அம்சம் இருக்கு தமிழ்ல பாட்டு தான் இருக்கே ஜகமிடில் இது என்னும் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது மிக விது கைலாவென்னும் விசேடம் தான் மறைந்து போகும் என அகமெனும் சமானந்தன்னை அஜானம் மறைத்திடாது மிக இது பகம் விசேஷமதான் ஜீவ பரமெனும் அதனை மூடும் அப்படி இருக்கு அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஞாபகம் எல்லாம் பிரம்மசூத்திர்தான் கைவின் நன்மை தான் பஞ்சதை எல்லாத்தையும் போயிருக்கு போட்டுக்கணும் சம்ஸ்காரங்கிறத கூட என்ன புரிஞ்சுக்கணும்னா சம்ஸ்காரங்கிறதையும் நம்ம வந்து பூர்த்தி பண்றோம் எப்படின்னா ஆமா அதாவது அனாத்மாவை பத்தின சம்ஸ்காரம் இருக்கிறதுனாலதான் அனாத்மா அத்தியாசம் நடக்குது ஆத்மா ஆத்மாவில அனாத்மா அத்தியாசம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அனாத்மா சம்ஸ்காரம் தான் அனாத்மாவை அனுபவிச்ச சம்ஸ்காரம் ஆனா அனாத்மாவை அனுபவிச்ச சம்ஸ்காரம் எப்ப வந்தது முதல்ல இருக்கு இன்னைக்கு நான் உடம்புன்னு நான் நினைக்கிறேன் நேத்திக்கு உடம்புன்னு நினைச்சேன் முந்தா நேத்திக்கு உடம்புன்னு நினைச்சேன் இப்படியே ஜென்ம ஜென்மாந்திரமா என்ன நான் உடம்புன்னு நினைச்சேன் ஒவ்வொரு தரமும் நினைச்சது வந்ததுனா என்னது சத்தியமா எல்லாமே போய் விபரீத ரொம்ப வருஷமா நமக்கு வந்து நாம இப்படி எப்படி நினைச்சு நினைச்சு பயனிட்டோம் அதனாலதான் போக மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்க அதெல்லாம் சம்ஸ்காரம் வந்து இருக்கு வாஸ்தவம் அந்த சம்ஸ்காரம் வந்து முதல்ல பெற்ற சம்ஸ்காரம் வந்து சத்தியமான பொருளை பற்றிய சம்ஸ்காரம் நீ நினைக்க கூடாது அதுவும் நித்தியமான பொருளை பற்றிய சம்ஸ்காரம் தான் சம்ஸ்காரமே நித்தியா இருந்தாலும் வந்து என்ன சொல்றோம் வாஸ்தவமான சர்பத்தை தான் அவாஸ்தவமான இடத்துல அத்தியாசம் பண்றோம் சர்ப்பம் அவாஸ்தவ சர்ப்பம் அது மாதிரி இங்க வந்து ஆத்மா முதல்ல வாஸ்தவமா இருந்தது இப்ப மாறித்து சொல்ல முடியாது அதையும் அதையும் ஒத்துவச்சதும்பு நிச்சய அனுபவம் இப்ப அனுபவிக்கிற அனுபவம் என்னது நிச்சயம் இருக்குது அப்போ பிரத்யத்துவம் அஜாபத்வம் சாதிருஷ்யம் சம்ஸ்காரம் இந்த நாலுல மூணுக்கு பதில் என்ன சொல்லிடுறோம் பிரகாசமான விளங்கினாலே பொருந்தாலே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வெளியில இருக்கலாம் உள்ள இருக்கலாம் ஒன்னு இருக்குன்னு சொன்னாலே விளங்குவதே போதும் அதை தவறாக பார்ப்பது விளங்குவதே போதும் அதை தவறாக பார்ப்பது அது வந்து இந்திரியங்களுக்கு விஷயமாக இருந்தால் அர்த்தம் இல்லை இந்திரியங்களுக்கு விஷயமாக விளங்கினாலே போறும் எவிடென்ட் இங்கிலீஷன் அது எவிடென்டா இருந்தாலே போரும் அத்தியாசம் நடக்கும் ஆக இப்ப வந்து இதை சொன்னதுக்கு பிறகு ஏவம் பிராாத்மன்த்விழக்கம்போனோனாத்மகோனர்மாச்சகோமார் மிதானுகமேதமி நைசர்க்கோயம் லோக்கூவாஷிய अपि न அசவதிம பிரயோ ஆத்மா அநாத்ம அத்தியாச விருத்த பிரத்யேகாத்மனி அனாத்ம அத்தியாச விருத்த தர்மாக்ராந்தம பிரகாஷவத் விருத்த தர்மாக்ராந்தம பிரகாஷவத்து தம பிரகாசம் மாதிரி விருத்தமா இருக்கு நான் முடியாதுன்னா சம்பவத்தின் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன சொல்ற இதுக்கு பேரு அவித்ய பேரு அத்தியாசத்துக்கு அது தனி அதனால அதனால விசாரம் பண்ணணும் வஸ்துஸ்வரூப அவதாரணம் வித்யா ஆகு ஆகையினால இந்த அத்தியாசத்தை நிவர்த்திக்கணும் அதாவது விவேகத்தினால வஸ்துஸ்வரூபத்தை புரிஞ்சு இந்த அவித்யாவை நீக்கணும் viveka, vastu-svarūka அவிணம் அவிப்போகூப்பாரணம் விதைய மா அவிண்ண என்ன சொல்லியிருக்க என்னது அதியசம் அவிதித மன் இந்த அத்தியாசம்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் என்றும் என்ன செஞ்சோம் அத்தியாசாத்ம அநாத்ம விவேகேன வஸ்து அவதாரணம் அந்த ஆத்ம வஸ்துவைப் பற்றிய ஞானத்துக்கு வித்யாமி பேரு ஆனா ஒரு கண்டிஷன் விஷயம் நீ புரிஞ்சுக்கணும்ப்பா இந்த ஆத்மா வந்து அநாத்மா அத்தியாசம் சொன்னா கூட அது நெர்விகார அசங்கஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கணும் இத சொல்ற தத்தைவம் சது எத்தியாச தோஷேன குணேனவா அணுமாத்திரேனாப்பி நம்பத்தே तमे तम अनात्मनो, अनात्मनो अध्यासं पुरस्कृत्य सर्वे प्रमेय அத்னோ இசம் புரஸ்மேய வவாராச்சா விதிப்போஷி விவேகாஷ் தனியா பரிச்சுட்ட சச்சிதானே வித்யா வித்யா விவேக பாஷ்யம் அப்படின்னு தமேதமேவம் இந்த தத்விவேக வஸ்து அவதாரணம் வித்யா வரைக்கும் என்னது வித்யா வித்யாவித்யா விவேக பாஷ்யம் அப்படிங்கறது சிம்பிளா சுந்தர அவித்யான் என்ன வித்யான் என்ன அவித்யாங்கிறது அவித்யான் தான் அத்தியாசம் அத வந்து விவேகம் பண்ணினா அது வித்யா அது மாத்திரம் இல்லை எது வித்யான்னா வஸ்துஸ்வரூப அவதாரணம் வித்யா அப்ப அதுல இருந்து என்ன தெரியறது அனவதாரணம் அவித்யா நம்ம போட்டுக்கணும் வஸ்துஸ்வரூப அனவதாரணம் அவித்யா வஸ்துஸ்வரூப அவதாரணம் வித்யா அப்படி நம்ம போட்டுக்கணும் தத்த இவம் சத்திங்கிறது வந்து என்ன போட்டிருக்காரு ஆத்மா அசங்க அனாத்மத்துவ புத்திஹி மித்யா அசங்கி மித்யான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காரு அடுத்தது என்னன்னு கேட்டா அடுத்த இந்த விளக்கம் இந்த விவகாரம் இருக்கிறதுனாலேயே மனுஷன் அத்தியாசவான கூட பசுவோட ஒப்பிடாதீங்க இல்லையா அப்படின்னா சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் சாஸ்திர பிரவர்த்தியும் கூட அத்தியாசம் புரஸ்கிருத்தேவர்த்தி شاستram پورسکرتیا شاستram vyvaharah api адhyasam puraskرتyeva karmakandi api адhyasam puraskرتyeva karmakaroti jnana kandi api adhyasam puraskرتyeva adhyasa duvartyartham vicharaha vicharam karoti tasmat karmakanta vyvaharah api adhyasam அஹம் பஸ்மி அஹம் முக்திமிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டுதானே இங்கேயும் வரா அத்தியாசத்தை இந்த தப்பா புரிஞ்சின் இருக்கிறத நீக்கிறதுக்கு விசாரம் பண்ண வேண்டி அதுக்குமேதம் அவிதாத் அந்த அப்படி சாஸ்திரமோகம் வைதிக்கியவாரும் லௌகி வாரும் அது மாத்திரமில்ல சர்வாச்சி விதிப்பதிஷே மோட்ச சொல்லி அச்ச அதுக்கு விளக்கம் கதம் புனரவி ஆரம்பிச்சு அது அவித் சாஸ்திர பிரமாணாணி அப்படின்னு சாஸ்திர பிரமாணமும் கூட அவித்யை உடையவனைத்தான் விஷயமாக கொண்டு இயங்குகிறது அவித்தியை உடைய அதிகாரியை வைத்துக் கொண்டுதான் சாஸ்திரங்களும் இயங்குகின்றன ஆகையினால அவித்யாஜாரம் தரே வர்த்தமான அதுவேற அப்புறம் பார்ப்போம் மந்திரம் தான் இருக்கும் அதுக்குளக்கம் கதம் புன வித்யாவத் விஷய பிரத்யக்ஷாதீனி பிரமாணி சாஸ்திராணிங்கிறது அக்ஷேபம் லௌகிக பிரமாணத்தை சொல்லிட்டு போங்க என்ன சார்ந்திரைதி அவிதாவ எப்படினம் உ அவத் விஷயம் சொல்லு நடக்கிறது காரு அதாவது தேகேந்திரியாதிஷுதான் அத்தியாச சம்பாவனா அத்தியாச சம்பாவனா அத்தியாச சம்பாவனா முடிஞ்சவுடன் என்ன சொல்லுவோம் ஏவம் அவிருத்தா முதல்ல விவகார முடிச்சிருக்காரு அது வந்து சங்கேபத்தியாச வாக்கியம் சங்கேபத்தியாச பாஷ்யம் யுஷ்ம தத் பிரத்ய கோச்சரோக ஆரம்பிச்சு நைசர்கிகோக விவகார வரைக்கும் சங்கேபா அத்தியாசத்தை பத்தி விரிவாக சொல்றதுக்கு முன்னாடி சங்கேபமா சுருக்கமாக சொல்லப்படும் என்ன சுருக்கமாக சொல்லப்படுற அத்தியாசம் சொல்லலாம் அத்தியாசத்தை பற்றி விசாரம் சொல்லக்கூடாது சிதானந்திராஷ்யம் சங்கராச்சாரியார் இந்த வாக்கியத்துல தி அந்யோன்னு வாக்கியம் இருக்கு இல்லையாசிரிஜம் அத்தியாச கிளப்பி அத்தியாசம் இருக்குன்னு பிரதிஜை பண்ற இல்லாட்டி சங்கேபமா அத்தியாசத்தை சொல்லி இருக்கார் அதனுடைய விரிவான விளக்கம் தான் நைசர்கோயம் லோக வியவஹார அப்ப தேகேந்திரியா அஹம் மமா ரஹித்த பிரமாத்தம் இப்ப ஞாச்சு நினைத்த அழுத்தி சொல்லல பிரமாத்திரு அஸ்மாக்கம் மத்திய அனித்யம் என அனித்யம் சர்திருவம் நீங்க இன்னொன்னு பிரமாத்திருமாதி மிச்சானே பிரமாத்தாவா இருக்கும் தன்மையும் அறிவங்கிற தன்மையும் வேதாந்த விசாரம் பண்ற போது நான் வந்து வேதாந்த பிரமாணத்தை யூஸ் பண்றேன் குரு சாஸ்திர பிரமாணத்தை கோகம் பிரமாத்தம் கருணும் பண்றேன் அந்த பிரமாத்தாவும் அத்தியஸ்தம் தான் படிக்க போறேன் அவரு படிச்சதுக்கு பிறகு என்ன பண்ண போறோம் அப்புறம் அவ்வளவுதான் சாஸ்திரம் அப்படி நிச்சயம் ியபிமானது புரியாத வாக்கியம் இருக்குமான்னு பாக்குறேன் திரும்புவோம் உங்களுக்கு தேகேந்திரியாதிஷு அகம் அம் அபிமான ரகிதசிய பிரமாத்திருத்த அனுபபத்தௌ பிரமான அதுக்கு விளக்கம் நி இணையா நிஷானமந்திரவார அனியஸ்தமிரியமனித் நபிரியே அசம் பண்ணாமே வவாரம் பண்ணமுடையசதி முன்னாடி சொன்னது அனுபவிவார்த்த சொன்னதுனால ஆத்மனியத்தை நமத்தரண பிரமாணி அதிர்ச்சி தஸ்மாள் அவித்யாவத் விஷயா பிரத்யாதீனி பிரமாணி சாஸ்திரானிச்ச அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கு என்ன சொல்ற பஸ்வாதி பசுக்களும் கூட அத்தியாச புரஸ்தரமா தான் விவகாரம் பண்றது இதுதான் இன்னும் தெளிவான விளக்கம் பஸ்வாதிதிஷ்ட அதிசேஷா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் கொசுல இருந்து பசுல இருந்து மனுஷன்ல இருந்து எல்லாரும் ஒண்ணுதான் பசுவும் நினைச்சுட்டு பிரவருத்தி நிவர்த்தி பண்றது பிரவருத்தி அது வந்து தனக்கு அனுகூலமா இருக்கிற அனுகூலே பிரவர்த்தத்தை பிரதி கூலே நிவர்த்தது மனுஷி அனுகூலே பிரவர்த்தத்தை பிரதி கூலே நிவர்த்தது பசுவாதி இது நமக்கு மாத்திரம் இல்லை இந்த லட்சணம் எல்லாருக்குமே பொருந்தது அது இந்த விளக்கம் சொன்னாஹி பசுவாதியாங்கிறதுலாம் அத்தா சமானா பசுவாதிபதி புருஷான பிரமாண பிரமேய விவகாரம் நீங்க போட்டுக்கணும் அத்தியாசம் அதிபிருத்தே பிரமாண பிரமேய விவகார அப்படி போட்டா தான் புரியுது ஏன்னா பாஷியத்தை அப்படியே டைரக்டா பார்த்தா புரியுது அத்தியாசம் புரஸ்கிருத்தே போக போக முதல் பதம் மறந்து போய்டும் மனுஷனும் அனுகூலத்துல பிரவர்த்திக்கிறான் பிரவர்த்த பிரதிகூலத்துல நிவர்த்திக்கிறான் பசுவும் அனுகூலத்தில் பிரவர்த்திக்கிறது பிரதிகூலத்தில் நிவர்த்திக்கிறது பசுவுக்கும் உடம்போட சம்பந்தம் பண்ணிக்கிற சம்பந்தம் அவிவேகம் நல்லா தெரியறது விவகாரம் அத்தியாசம் இருக்கு நமக்கு இல்லைங்கிறது எப்படி என்ன பிரசித்தம் இல்லைன்னு சொல்றது எப்படி அதுக்கு வந்து அவிவேக புரசி புரஸர பிரத்யாதி பண்ணியிருந்தேன் இப்ப அத்தியாசம் இந்த அத்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியாமிருத்தம் சத்தியாமிருத்த அத்தியாசத்துக்கு அது லட்சமா கூட கொடுக்கலாம் சத்தியாமிருத்த பிரசித்தா அதாவது அவிவேக புரஸ்கர விவகார பிரசித்தா நீய வந்து நம்ம கர்மகாண்டி என்ன சொல்ல போறோம்னா நீய வந்து அனித்தியம் அத்தியாசம் புரியும் தேகாத்ம புத்தி வந்து அத்தியாசம் தேகாத்ம புத்தி சார்வாக மதம் அலர்ஜி ஸ்ரத்தாசக்தி ஒண்ணும் கிடையாது யாருக்கு கர்மகாண்டி சொல்றேன் தேகாத்ம புத்தி வந்து பசுவுக்கு அத்தியாசம் பண்ணி இருக்குது தெரியும் ஆனா உனக்கும் தேகாத்ம புத்தி அத்தியாசம் தெரியும் ஆனா நீ வேற விதமா புரிஞ்சுட்டு தப்பா புரிஞ்சிட்டு சொல்யனாணம்யார காலத்துல எல்லாரத்தியாசத்தோட பண்றான் பசுவுக்கு வேணா அவிவேகத்தோட இருக்கலாம் நீ விவேகமா பண்ணினான் பண்ணலாம் விவேகமா பண்ணினாலும்வஹார காலத்துல அத்தியாசம் விவேகமா பண்ணி நாலும் கூட விவகார காலத்துல அத்தியாசத்தியாசானம் இல்லாம விவகாரம் பண்றது வேற அத்தியாசங்கிற ஞானத்தோட விவகாரம் பண்றது வேற காரணத்தை இன்னைக்கு ஒரு பாயிண்ட் கேட்டேன் சோமஜ் சொல்லு அதாவது பொன் பொருள் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு நினைக்கிறது வந்து இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்னன்னா நல்ல வீடு கட்டுறது நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறது பழனிடம் கத்துக்கிறது அவங்களோட நான் சந்தோஷமா இருக்கிறேன் இதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது அவனுக்கு அதே குறிக்கோள் லட்சியமா இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு போச்சுனாலும் அவனால தாங்க முடியாது சரி வரலனாலும் தாங்க முடியாது இது பணமா இருக்கான்னு தெரியல பணமே என் வாழ்க்கையின் குறிக்கோள்னா அவனுக்குதான் பிரச்சனை அவனுக்கு நிம்மதியே இருக்காது அப்புறம் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேவர் வயதா இது என்னன்னா இது வந்து எல்லாம் முட்டாடு எல்லாம் வீடு மனைவி மக்கள் உற்றா சுற்றம் எல்லாம் ஒழுங்கு வரது உபயோகமே முட்டார்த்தம் அது வந்து முட்டாழ்த்தம் உலக வாழ்க்கைதான் நம்முடைய குறிக்கோள் நினைக்கிறது வந்து அறியாமை அறியா அறியாமைன்னு சொல்லல அது வந்து பிரச்சனைகளை உண்டு உண்டு பண்ணணும் என் லட்சியம் அப்படின்னு நினைச்சோமான இட் இல் கிரியேட் அப்படின்னு சொன்னா நினார் அதாவது குடும்பம் என்பது குடும்பம் என்பது சாத்தியம் அல்ல குடும்பத்தை சாத்தியம் நினைச்சா அவன் துக்கப்பட போறான் குடும்பம் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சான் அவன் முட்டான் குடும்பம் வந்து ஒரு சாதனம் அப்படின்னு நினைச்சான்னு சொன்ன அறிவாளி அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்த தஸ்மாத் சாமானிய தரிசன அதாவது எதுக்கு சொல்றேன் இப்ப ஞானி விவேக்கு வந்து லோக சந்தனம் பண்றான் ஒரு ஜானி பண்றானா இல்லையாஹாரம் பண்ற போது என்ன என்ன சொல்றேன் ஜோஷயுத்தம் நுத்திபேதம் ஜனயேத் அஜி கிணிபேதம் நனையிருஷ்ண ரொம்ப ஆசையோட உலகத்துல வாழ்ந்துச்சு அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு அவங்க நிம்மதியா இருக்கான் இவ்வளவு விவகாரம் பண்றையே இவ்வளவெல்லாம் விவகாரம் பண்ணிட்டு டென்ஷன் இல்லாம எப்படி சமாளிக்கிற நீ அப்படின்னு கேட்பான் அதுக்குத்தான்ப்பா பேரு விவேகம் பேரு அதை அதான் பார்க்கணும் அதான் அதை தான் பார்க்கணும் நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு அப்புறம் சொன்னா புரியும் எடுத்த உடனே நீ வந்து இது வந்து இந்த ரமண மகர்ஷிய பத்தி ஒன்னு சொல்லுவாங்க ஒருத்தன் போய் அழுதான் கஷ்டம் தாங்க முடியல சுவாமி துன்பம் தாங்க முடியல சுவாமி கதறான் பக்தர்கள் சொல்றான் சரூபத்தில் இருக்க தெரியாம அழறான் அப்படின்ட்டாங்க தெரியாம நான் சொன்னா தெரியுமா என்ன திந்தன மாதிரி அத வந்து ரொம்ப சந்தோஷமா பிரச்சாரம் பண்றாங்க அதை விட விசேஷம் அப்படி அந்த நிலையில இருந்தா தெரியுமா சரிப்பா அந்த நிலையில இருந்தாரு அந்த நிலையில இருந்து சொன்னாரு அப்படின்னு சொன்ன அதை விட இன்னும் கொஞ்சம் கடை எல்லாம் சொல்லணும் போயிருந்தான் போக மாட்டேங்குது திரும்ப திரும்ப ஆத்மாத்மா விவேகம் தான் பண்ணிட்டு வேற என்ன விவேகம் பண்ண சமூகத்துல இருக்க தெரியாம அழறாங்க நான் இருக்கேன் தவறக்கூடாது இந்த மாதிரிதான் சொல்லணுமே தவிர போய் உக்காரு சொல்லு கோேஷ ஆகம் பிரதிஷ்டு கதே கரையாலும் நான் ஏதோ கஷ்டம் நினைச்சு வந்தேன் இப்ப வந்து பிறந்த தெரியுது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா அது திரும்ப போய்டுவான் இந்த விபத்தி மதம் அப்படி அர்த்தம் சொல்லு பிரியக்ஷாதி அவனுக்கு தெரியும் அத்தியாசங்கிற விவேகத்தோட விவகாரம் பண்ற பசு என்ன பண்றது அத்தியாசங்கிற விவேகத்தோட பண்றதா என்ன அத்தியாசங்கிற விவேகம் இல்லாம பசு விவகாரம் பண்றது பாமரன் என்ன பண்றான் அத்தியாசங்கிற விவேகம் இல்லாம விவஹாரம் பண்றான் பண்டிதன் என்ன பண்றான் அத்தியாசத்தோட விவகாரம் இல்லாம இதுதான் சொல்லி சொல்றாரு சங்கராச்சாரிய இதுதான் இந்த போர்ஷன் தான் அனுமான வாக்கியம் ஆஹ் வாரீய வவஹாரத்தை பத்தி சொல்ற போது இந்த போஷணம் தடுமாறிப்பூர்வக்காரி நிதித்து ஆத்மனசம்பிக் தேதாந்த வே அசன ப்ரமட்சாத்தாதிபேதம் அசம்சாரி ஆத்மிகாரே அப்பேட்சத்தை அனுப்போாத் அதிக்கார அதாவது அவன் சொல்றான் கர்ம காண்ட விவகாரத்துல அத்தியாசம் இல்லை அதேதான் நீங்க ஞான காண்ட விவகாரத்துக்கு எடுத்துக்கணும் அது அத்தியாசம் கிடையாது சம்பந்தம் கிடையாது சாஸ்திரத்தை நாங்க ரெண்டா பிரிச்சு இருக்கோம் அதனாலதான் நாங்க சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டோம் நாங்க வேதாந்தம் படிக்கிறோம் நீங்க சந்யாசமே வாங்கிக்கல நீங்க நான் கர்மாவை பண்றேன் நீங்க பண்ணிட்டு போங்க உங்களுக்கு வேணா விவேகம் இருக்கலாம் உங்களுக்கு வேணா அத்தியாசம் இல்லாம இருக்கலாம் எங்களுக்கு அத்தியாசம் இருக்கு அதிகார விரோதாச்சிகார விரோதாச்சிரோத பிரகரணம் எதப்பி அவ சொல்ற நீ வேணா உன்னை வித்வான்னு நினைச்சுக்கோ என்ன நான் வித்வான் தான் சொல்லுவேன் யார இந்த போர்ஷன் அப்படி தான் புரிஞ்சுருவோம் அதே நான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப தான் சொல்றேன் இந்த பாஷத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுதான் நம்ம லாங்குவேஜ் பேசணும் நீ வேணா உன்னை நினைச்சுக்கப்பா நீயும் கர்ம காண்டி வேத பிரமாணத்தை ஒத்துக்கிற சாஸ்திரத்தை ஒத்துக்கிற கர்மாவை பண்ற கூர்ணாவை நான் உன்னையும் மதிக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் ஆனா என் கருத்துப்படி நீ வித்வான் நீ என்ன சொல்ற உன்னை வித்வான்னு சொல்ற நான் அஹம் கர்த்தாஸ்மித்தா அஸ்மி அப்படின்னு சொல்லி நீ வித்வான் சொல்லிக்கிற நீ வித்வான் நீ நினைச்சு எனக்கு அத்தியாசம் இல்லைன்னு நீ சொன்னாலும் நாங்க வந்து வித்வான்னு எடுத்துக்க மாட்டோம் எங்க சாஸ்திர விவகாரத்துல ஏனக்காண்ட விவகாரத்துல நாங்க அவித்வான் தான் அவித்வான் தான் அதனால நாங்க எங்களுக்கு வித்வான் ஆகணும் அதுக்காக நாங்க வேதாந்தம் படிச்சுதான் அதனால அத்தியாசத்தை நாங்க ஒத்துழைத்தாங்க அப்படி அதின பரலோகசம்பரோகம்பந்தம் வச்சு நீங்க என்ன புரிஞ்சுரும் கேட்டா அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சு எடுத்துக்கணும் அதாவது தேக வத்திர்த்தத்ம ஜம் கம காண்டாம் வந்து அர்த்தம் ஆத்மன பரலோக சம்பந்தம் ஆத்மாவுக்கு பரரோக சம்பந்தத்தை தெரிஞ்சதுதான் கர்மாவை பண்றான் ஆத்மாவுக்கு பரரோக சம்பந்தம் எந்த ரூபத்தில் நடக்க போறது தேக வத்திர்த்த ஆத்ம அஸ்தித்வம் தேக வதிருத்த ஆத்ம அஸ்தித்வத்தை எல்லாருமே இருக்குறாங்க தேகாத்மவாதி சாருவாக எல்லாருமே ஒத்துக்கிறதுனால அந்த நம்முடைய அபிப்பிராயம் சிந்தியத்தை வேதாந்தத்தினால் அறியத்தக்கதாக இருக்கக்கூடிய அசனையாதி அத்தீதம் அபேதபிரமத்திராதிபேதம் அசம்சாரிஆத்மந்தவேத்தியம் அதிக்காரே அபேஷத்தே வேதாந்த தத்துவம் அதிகாரே ந அபேட்சத்தை அந்த அந்நயத்தில் ஒரு சிரமம் இருக்கு அதை சொல்லிடுறேன் நல்லா சொல்லணும்னு கொடுத்து கர்ம காண்ட விஷய ந அபேட்சத்தை என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டாரு அபேட்சதே அதிகாரதே நீங்க என்ன போடுறது கேட்டா கர்ம காண்ட விஷய अपेत असंसारी அசனிதம் அசம்சாரி ஆமெடித்த கர்மகாண்ட விஷயே கர்மகாண்டம் ந அபேட்சதே அது கர்மா எதுக்கு எதனால என்ன அதிகாரே அபேட்சத்தே இருக்கு இல்லையா அதிகாரே ந அபேட்சதேன்னு போட்டுக்கணும் அதிகாரே அபேட்சத்தை அந்த மாதிரி நாங்க வந்து அதுக்காக வேண்டி கர்மாவை பண்ண முடியாது இது வேதாந்தத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு நீ வேணா வந்து உங்க குரூப்ல நீங்க உங்களோட அத்தியாசம் இல்லையா தெரிஞ்சு நினைச்சுண்டு கர்மாவை தான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் நாங்க வந்து மாட்டோம் அனுப்போகா அனுபயோகா கர்மாவை கர்மாவை பண்ணினா மோட்சம் உபயோகம் கவனிச்சு பேச கர்மகாண்ட பேசணும் அனுபயோகா கர்மகாண்டம் வந்து மோட்சத்துக்கு உபயோகம் கிடையாது வேதாந்த விசாரம் தான் மோட்சத்துக்கு உபயோகம் அது மாத்திரம் இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அனுப்பயோகா உபயோகா அனுப்ப அந்த பிரகரணம் வேற இந்த பிரகரணம் வேற அதுக்குதான் விஷயம் சொல்றது அதனால என்ன அர்த்தம்னா நம்ம தாத்பரியம் என்னன்னு கேட்டா அவன் கேள்வி பூர்வ பட்சி என்ன சொல்றான்னு கேட்டா வுகாரத்துக்கு நீங்க சொல்லிட்டுவித்தியாவத் விஷயம் வவஹாரத்துக்கு அவித்யாவத் விஷயான அத்தியாசம் சொல்லக்கூடாது அப்படின்னா இல்ல அத்தியாசம் புரஸ்கிருத்தே தி அோன்யோன்மக்தாம் அந்நோன்யர்மாத்திய அகமிதம் மமேதமி நைசர் லோக வியவஹார இப்ப அதுக்கு விளக்கம் சொல்ற பின்னாடி படிச்சாக்க முடியும் அசனையாதி அதாவது தூத்த ஆத்மவிஷயம் நவித்தீர் நீர்வதில்லை அபித்தியை உடையவனையே விஷயமாகக் கொண்டிருக்கும் தன்மையை மீறுவதில்லை ஆத்மஜானம் பெறுவதற்கு முன்பாக பிரவர்த்திக்கும் அனைத்தும் என்பதை மீறுவதில்லை அப்படி இருந்து இந்த வாக்கம் மீறுவதில்லை தசாஹி எனவேதான் பிராமணோதிகேத இத்தியாதீனி சாஸ்திராணி ஆத்மனி வர்ணாசிரம வயோவஸ்தாதிசேஷ அத்தியாசம் ஆசிரித்த பிரவர்த்தே இது விசேஷ அத்தியாச அதாவது கர்மகாண்டிக்கு வந்து தேகம் வந்து ஆத்மா இல்லையு தெரிஞ்சாலும் கூட தனக்கு கிடைச்சிருக்கிற தேகம் பிராமண தேகம்ங்கிற விசேஷ அத்தியாசம் இருக்கு தனக்கு கிடைச்சிருக்கிற தேகம் பிராமண தேகம்ன்ற விசேஷ அத்தியாசம் அந்த விசேஷ அத்தியாசத்தை அபேத பிரம்மத்ராதி இருக்கு சங்கராஜன் எவ்வளவு கிளீனா பாயிண்ட் அவுட் பண்றாங்க பார்க்கணும் கர்மகாண்டமோ பிராமண்கிய அத்தியாசத்தை சொல்றது பிராமணிய அத்தியாசத்தை நீக்கிறதுனால அதிகார விரோத தர்மத்தை நெகேட் பண்றது வர்ண தர்மத்தை உண்டு பண்றது இது வர்ண தர்மத்தை நீக்கிறது அதனாலதான் நம்ம தேசத்துல வர்ண தர்மம் இல்லாட்டாலும் ஏதாந்தோதான் அதான் விசேஷம் இல்லை வர்ம தர்மம் போனாலே வேதாந்தம் போயிருக்கும்னு வச்சோங்கண்ணே இப்ப நிறைய பேர் யாகம் பண்றது இல்லை நிறைய பிராமணம் இப்ப யாகம் பண்றது இல்லை யாரும் வந்து கர்மாக்கள் எல்லாம் பண்றது ஆனா எல்லாம் வேதாந்தம்ங்கிறது இன்னொரு தான் இருக்கு கர்மகாண்டம் பிரசித்தமா இல்லை ஆனா கர்மகாண்டம் பிரசித்தமா இல்லாட்டாலும் வேற பாவில பிரசித்தமா இருக்கு கோவில் பூஜை வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி பிரசித்தம் ஆயிடுச்சு இந்த காலத்துல சோமயாகம் வாஜபேத யாகம் அஸ்வமேத யாகம் வந்து கோவில் கும்பாபிஷேகம் வழிபடுச்சிருக்கு வித்தியாசமே தவிர அங்கேயும் பக்தன் பகவான் பெறும்போது என்னது அத்தியாசம் இருப்பா இல்லையா இருக்கு போறோம் ஏன்னா இங்கே தான் அப்போேயா விஷேஷ அவர அசோ நாம அத்திவோச்ச த சொ மாத்திபா்ரிஷ்டம் என்ன இருக்கு அத்தியாசம்பன்கிறது இதெல்லாம் தான் அத்தியாச சம்பாவனா தத்வாரா அத்தியாச சமாதானம் இப்ப எது வந்து படிச்சுட்டு இருக்கோம் அதனால அதி தமேதம் அவிதாக்கம் ஆமனோ இத்தரேதம் புரஸ் சர்வே பிரமாணவார வைதிவா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கதம் புனியசம்பா ஷல்லப்பட்ட அசிரித்த பிரவர்த்தே அப்படிங்கிறது அது வரைக்கும் அத்தியாசம் அத சொல்றது மூலமாக இருக்குங்கிறது அத்தியாசம் போட்டுக்கலாம் அத்தியாச பரிகாரம் அத்தியாசரிஹாரம் அவன் சொன்ன அத்தியாச அசம்பாவன அப்படோ அந்த அசோ நிர்வாக அது அந்த அந்த பிரத்யம் ந போட்டிருலைய இதுவரைக்கும் இல்ல இந்திரிய தர்ம அந்தோகமிதி அத்தியவசாயின்னு இருக்கு இல்லையா அது வரைக்கும் அத்தியாச பிரகாரா அத்தியாச பிரகா அத்தியாசம் எப்படி இருக்குங்க அதுதான் சொல்றேன் அவங்க எல்லாம் போனா நானே போயிட்டேன்னு என்னமோ போங்க என்னுடைய குடும்பத்துல இவங்க போன உடனே அவ்வளவுதான் இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்குற அவனுக்கு ஏதாவது ஒன்னாயத்து புத்தனுக்கு ஏதாவது கிடைச்சா தனக்கே கிடைச்ச மாதிரி சொல்லுவாருக்கு கிடைச்சவன நான் இனிமே கவலையே விட வேண்டியது பெரிய ஆளை உருவாக்கிடுவேன் இனிமே சொல்லுவாங்க தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்ல நிமிஷம் குரலெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி எல்லாம் பெருசு ஏதாவது ஆயிடுத்து இருக்க இருந்து ரெண்டு குழந்தை அதுவும் போயிடுத்துல கதை படிச்சேன் தெரியாது ஒரு சாமியார் வந்து ஒரு காட்டுல ரொம்ப தனியா வாழ்ந்துட்டு இருந்தார் அமைதியா வாட்டு இருந்தார் அவரோட மகிமை ஒரு உலகம் வந்து போயிடுச்சு ஒரு ராஜா வந்து அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு போனான்ஜ துரக பதாதி எல்லாம் வச்சிருந்து எல்லாம் போய் அந்த சாமியாருக்கு ஒரு அற்புதமான பாதங்க தங்கத்திலேயே பண்ணி அந்த சாமியாருக்கு வச்சான் தங்க பாத வச்ச உடனே சாமியார் வந்து நல்லா இருக்க ஆனா இது இங்க எவனா திருடி போயிடுவானே அப்படின்னு சுவாமி நான் ஒரு காவலாளி வச்சுறேன் பார்த்துக்கிட்டேன் சரி காவலாளி வச்சாலும் நான் போட்டு நடந்தா பார்க்கறவங்களுக்கு மாதிரி இருக்கும் இதை போட்டு நடக்கக்கூடாது ஒரு குதிரை போனா நல்லா இருக்கும் ஒரு பங்களா வேணும் கட்டுக் கொடுத்து விடுறேன் சரி பங்களாவில வந்து பங்களா அத்தனையும் கவனிக்கணும் எல்லாம் சரி பண்ணணும்னா ஒரு பெண்ணு இருந்தா சௌகரியமா இருக்கணும் கல்யாணம் பண்ணீங்களா என்ன குழந்தை பிறக்குமே குழந்தை பாத்துக்கிறதுக்கு ஆழந்தை செத்து போனா யார அழுவாங்க அழுத்தம் அந்த நீத குழந்தை செத்தா யார அழுவாங்க நீ தான் அழும் அதனால வந்து யோசிச்சு தெரியுது கடைசியா அந்த செம்பள நடந்தது முன்னாடி இருந்து எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி தெரியும் அத்தியாச பிரகாரா அது அப்புறம் வந்து ஏகம் பிரத்தேயம் இதான் இதெல்லாம் உபசம் ஏமம்பேதி ஏமீஸ் சோமி அசேஷஸ்வாரசாட்சி பிரத்ய பஞ்ச பிரத்தியாத்மாட்சிணம் துபயேண அந்த அதிவயமதி அனந்தநிக்கோசிப்பவர்த்த अस अनहेहाय आत्मकत्द्याप्त वेद आरभ्य आहेनाल अनर्थेत आत्मेक शास्त्र शास्त्रीय न आरभीय யோஜன அபாவாத் விஷயப் பிரயோஜன அபாவாத் சொல்றான் ஒரு பட்சம் நம்ம என்ன சொல்றோம் நான் வந்து மோட்சம் அடையணும் அத்தியாசம் இருக்கு அத்தியாச நிவர்த்திய பண்ணணும் ஆகையினால சாஸ்திரம் ஆரம்பனீயம் என்று சாரீரக மீமாசா யாம் பிரதர்சன விஷயமா எனக்கு திருப்தியா இருக்கு நம்ம அத்தியாச பாஷத்தை புரிய வச்சிருக்கோம் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அதுல ஓரளவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு திருப்தி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியாது எந்தெந்த போர்ஷன் புரியலையோ திரும்ப திரும்ப பழன புண்ணியன பாடு திரும்ப திரும்ப பார்த்துட்டே ரொம்ப அதனால நீ அடுத்த டாபிக் உள்ள நுழையடும் நான் வந்து சூத்திரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்புறம் முடிக்கிறேன் அப்புறம் நம்ம பார்க்கிறோம் மீசா ஆஹ சங்கிய வியா போதல்ல சொல்ற நாம விளக்குவதற்கு விரும்பி இருக்கிறான்சாஸ்திரத்தினுடைய இதுதான் முதல் சூத்திரம் பிறகு ஆகையினால் பிரம்மத்தை அறிய விருப்பம் அப்படின்னு சொல்லணும் தமிழ் பிறகு ஆகையினால் பிரம்மத்தை அறிய விருப்பம் இதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல இப்படியே சொன்னா அதுக்கு என்ன பேரு சௌதார்த்தா ஒரு பேர் அப்புறம் சொன்ன என்ன அர்த்தம் ஆகையினால் அப்புறம் வந்து என்னது பிரம்ம பிரம்மன்னா பிரம்ம கத்தி க விளக்கமா அடுத்த வகுப்புல பேசரோரு மூர்த்திபாகிணே வோமவத்வாத்தேட்சிமூர் நமஷா ஹரி ஓ